பலவன் அருளாகவும் தரத்தன்படிகளும் ஆகிய எல்லா பல்லும் படுகளை காப்புவர்கள் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நன்மையை காட்டுவதற்காக அல்லாமினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமான்கள் அனைவருக்கும் தலைவர்களாக தடையி புரியாத உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ண தெய்வங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை ஒவ்வொரு நிமிடமும் பின்னாலையும் தந்து சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உதைத்து பாடுபட்ட என்னும் ஏழு மின் அர்ப்பின் சகோதரின் சங்கமாக தங்கியிருக்கும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அன்பே நல்லதாக தங்கியிருக்கும் அல்லாஹின் சமாதானமும் வாழக்கூடிய நாங்கள் சமீப காலமான பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்துள்ளோம் ஒரு புறத்தில் பொருளாதார பிரச்சினை விலைவாசிகளுடைய அறிக்கை போ மறுபுறத்தில் அரசியல் மற்றும் தன்மை இன்னொரு திசையில் பலவிதமான சட்டங்களும் முறைகளும் இன்னொரு புறத்தில் பலவிதமான குற்ற செயல்களும் பாவங்களும் அதனுடைய விளைவுகளை பற்றி அதனுடைய பாரத்தூரங்களை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அந்த குற்றச் செயல்களும் பாவங்களும் குறைந்த பாடையில் சில தவறுகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் வயது பதினாலு பதினைந்து வயதுடைய வாலிப ஆண்கள் பெண்கள் பாரதூலமான முடிவுகளை கூட எடுத்திருக்கிறார்கள் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால ஒரு பதினைந்துடைய ஆணும் பெண்ணும் அறுபத்தேழாவது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்ததை போன்று இது போன்ற நம்ப முடியாத பல நிகழ்வுகளை அடிக்கடி நாம் பார்த்துக்கொண்டோம் முதலாவது அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாட்டுடைய பல பகுதிகளில் அங்கே பல செலவினார்கள் தேவைப்பட்டால் கவுன்சிலிங் புரோகணங்கள் இன்னும் பல வகையிலே மக்களுக்கு விசேஷமாக யூத்துக்கு பெண்களுக்கு பல அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டாலும் செய்வதிலே அவர்கள் காட்டக்கூடிய உற்சாகமும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டுதான் செல்கின்றது மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது அசம்புள் நம்முடைய நாட்டில் ஓரளவு அந்த முன்னேற்றத்தை நாம் கண்டுகொண்டாலும் கூட ஒரு சிலர்கள் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக இஸ்லாமிய சமூகத்தின் மீது தான் கெட்ட பெயர் பூச்சப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால இந்த தபறு செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் ஒரு மந்த போக்குடன் பாவங்களின் பக்கம் வேகமாக செல்கிறார்கள் விளையாட்டுகளாக இருக்கலாம் பண்ணாக இருக்கலாம் ஆடல் பாடல்கள் கூட்டு கும்மாதங்களாக இருக்கலாம் அதன் பக்கம் வேகமாக கேட்பது நல்லபடியில் செய்வது சுருக்கமாக சொன்னால் இங்க மின்பர பயன் நடக்கிற நேரத்தில் நீங்க மேல் மாளிகளுக்கு போய் பார்க்கலாம் சில வாய்ப்பர்கள் பட்சத்துக்கு வந்து உள்ளுக்கு அவர்கள் பயன் கேட்க போனோடு மத்திற்குள்ள வேலைகளில் ஈடுப்பதையும் நாம் பார்க்கலாம் சகோதரர்களே நாம் இந்த என்று நம்முடையு ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த நபிமார்களுக்கும் அந்த ஒரு உத்தரவு தான் உங்களுடைய உணவை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வருமானத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய உணவும் வருமானமும் இருந்தால் அதற்கு பின்னால் உங்களால் செய்யப்படக்கூடிய தெரியார்களே சகோதரர்களே அதனால் அந்நம்பார்களுக்கு கூட அல்லாஹுடைய உத்தரவென்னே நல்லவை சாப்பிட்டு விட்டு நல்ல அமல்களை செய்யுங்கள் அற்றது அற்றது பரிசுத்தமானது அல்லாத அசுத்தமானவைகளை சாப்பிட்டால் அந்த உடலால் நல்ல வேலைகளை செய்ய முடியாது கட்டாயம் உழைத்தோனும் முயற்சி செய்யணும் ஏதாவது ஒரு தொழில் வியாபாரத்தில் ஈடுபடணும் அடுத்தவர்களை நம்பி இருப்பதற்கு சில சில அரசே அனுமதி இல்லை அல்லாஹூக்கும் நெருக்கமான நபிமார்கள் கூட உலகத்திற்கு வந்த பல நபிமார்கள் பல வகையான தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதை கலாம் அவர்களுக்கு நான் தாவூதுக்கு இருந்தை மிருதுவாக்கி கொடுத்தோம் அதன் மூலம் என்று செய்யுங்கள் என்றும் அந்த போர் கவசங்களிலே உள்ள வளையங்களை ஒழுங்குப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கூறுகின்றான் நீங்க சாதிகான நல்ல அமல்களை செய்யுங்கள் அவர்களுக்கு இரும்பு என்றால் அவர்களுடைய மகன் குறைவான அறைகள் அவர்களுக்கு நாம் சென்புடைய கூட்டை தண்ணீரை போட்டு ஓட செய்ய அவர்களுடைய அவர்களுக்கு கீழாக இருந்த அவங்களை பெற்றில அந்த இரும்பு பெற்றில மேலே செய்வார்கள் عنا جنجا الاندين نفردك اللي مبتل سيوار ذا الاندهم الله قرآن لكوله كانت يعملون له ما يشاء من محارب وتماثيل وجفال كالجباب وطنور الرافيات أول كانت عند إرد المولماء شرد المولماء من محارب فردر نحراب كانت من محارب وتماثيل شفا كانت وجفال كالجباب, كالجباب அதாவது தண்ணீர் தடாகங்களை போன்ற பெரும் பெரும் பெரும் அவர்கள் குடும்பமே இதற்கு நீங்க நன்றி கடன் நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் வேற பெரியார்களே சகோதரர்களே அதன் மூலம் நல்ல அமல் கிரை செய்ய முடியாது அதனால தான் அனைவரும் சந்தம் அவர்களுக்கு நம்பி பட்டம் தொடுக்கப்பட்டதற்கு பின்னாட கூட அவர்கள் உழைத்தார்கள் முயற்சி செய்தார்கள் வியாபாரம் செய்வதற்காக பின்னால மக்களவுடைய மலை அடிவாரத்தில் மதியனாவுடைய யூரோப்பியின் இடத்துல விவசாயம் செய்ததாக கருத்திரம் கூறும் இருக்கிறது வேளாண் சகோதரர்களே அதனால உழைக்க யாரு தன்னுடைய கையால சிரமப்பட்டு உழைத்து அதன் மூலம் சம்பாதித்து சாப்பிடுகின்றாரோ அந்த உணவு தான் நல்ல உணவு என்று நிறையவர்களே அஜீந்திர சொன்னார்கள் ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதன் மூலம் நதி அம்மா தவுல் அழைக்து எப்பொழுதின் அமல் எதையே அதனால் தவுல் அழைகலாம் அவர்கள் கூட தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடுவார்கள் என்று நந்தி அவர்கள் கூறியிருக்கலாம் பெரிய வியாபாரத்தை பொருட்கள் வாங்கலில் ஈடுபடக்கூடிய எழுப்புவதற்கு முன்னால் அவர்களுக்கு அந்த வியாபாரத்தை செல்லுபடி ஆக்குவதற்கு அல்லது கென்சல் பண்ணுவதற்குரிய முழு அனுமதி இருக்கிறது மறைக்காமல் அவர்களுடைய வியாபாரத்தில் பறக்க செய்யப்படும் அவர்கள் வியாபாரத்தில் உள்ள பறக்க அது அழிக்கப்பட்டு விடும் என்றார்கள் அதற்கு நாங்கள் உண்மையை பார்க்கணும் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாக மத்தில நான் நினைக்கிறேன் மேற்பட்டவர்கள் வெளியூர்லிருந்து வந்து குறியேறியவர்கள் ஒரு தினம் இந்த பகுதியை பிறப்பிடமாக கொண்டவர்கள் குறைவோம் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய அந்த ஊர்களில் கிராமங்களில் நம்முடைய பாப்பா மார் அப்பா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் இல்ல பெரிய பெக்டரிகளை வீட்டு சாதாரணமான சின்ன சிங்க அவருடைய தொழில் வியாபாரம் ஒவ்வொரு வீட்டிலேயும் சம்பாத்தியத்தின் பாப்பா பேரண்டி போற சில நேரங்களில் உமாவும் போற ஆணும் போற பெண்ணும் போற பெரியவரும் போற படிக்கிறவர் பார்ட் டைம் பார்ட் டைம் ஜாப் எல்லாரும் சம்பாதித்தும் அவர்களுடைய வரவை கூட செலவு கூடிவிட்டதுலோன் எடுக்கல ஒற்றைக்கு நாங்க செய்யல நாங்கள் எல்லாம் சுத்தமாகத்தான் செய்கிறோம் என்று சொன்னாலும் வேளாண் செய்யார்களே சகோதரர்களே அந்த தவறுகளை முதலாவது நாம் இனம் காணணும் அந்த தவறுகளை முதலாவது அடையாளம் காணணும் இப்ப நிறைய பேர் போகின்றார்கள் வெளிநாடுகள் இருக்கு விசேஷமா சைனாவுக்கு செல்கிறார்கள் ஒரு காலத்தில் ஒரு சிறல் தான் போனார்கள் இப்பொழுது அதாவது பதினெட்டு இருபது வயசு செல்கிறார்கள் ஒவ்வொருவரும் பார்க்கின்றார்கள் ஓனருடன் பேசி நீங்க இந்த பேரை அடித்து தாங்க இது வெளிநாட்டு அந்த பொருளை எங்கே விற்கிற அந்த பல ஆயிரம் அனுமதி இருக்குது இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரலாம் அந்த கம்பெனிகள் வழக்கு தொடர ஆரம்பிச்சா லைஃப் டைம் வழக்கு தொடரும் இது இங்கிலீஷா இது இது நம்பர் ஒன் நம்பர் டூ தான் இது டூப்ளிகேட் தான் நாங்கள் சொல்லி செய்கிறோம் ஆனால் பொறுப்பட உள்ளவர்கள் சொல்லி செய்வீங்க இதை வாங்கி கொண்டு நகரங்களுக்கு கிராமங்களுக்கு போறது மேலான பெரியாட்களே அன்புக்குரிய நலவான்களுடைய சகோதரிகளே பெயர் மாத்திரம் அல்ல அங்க செய்யக்கூடிய அந்த மெட்டீரியலுடைய போலீசி அது இரும்பாக இருக்கலாம் மிஸ்டீராக இருக்கலாம் பிளாஸ்டிக் ஆக இருக்கலாம் உதாரணமாக ஒன்ற எண்பது மிக்ஸ் பண்ணி பர்சன்ட் இவர் சொல்லிருவாங்க நாற்பது பேர் ஒரு கொள்கைய போட்டியில தயாரிங்க சமீபத்தில் நடந்த ஒரு சகோதரர் எங்களுடைய பொருளுடைய விளை குறையவரும் மாலை வரைக்கும் அவரோட பேசி அங்க செய்கின்ற அந்த தயாரிப்புகள்ல எந்தெந்த புலமுறைகளை செய்யணுமோ அதெல்லாம் சிந்தித்து போற நேரத்தில் உணவு வருமானம் வேளாம பெரியார்களே சகோதரர்களே சில பேர் வெளிநாடுகளில் போறவங்க எங்கிட்ட பிசினஸ் செய்யல எங்கள்கிட்ட ஒரு மக்பாங்க நீங்க எனக்கு இந்த பொருளை வாங்கி கொண்டு வந்துட்டாங்க அவர் என்ன நம்பர் அதே விலைக்கு நீங்க கொண்டு தருவீங்க என்னுடைய நேரத்தை செலவழித்தது நான் என்ன கொண்டு பெறாம நீங்க அவருக்கு நீங்க கேட்கலாம் அதிகமானவர்கள் சொல்றேன் அவர் உங்களோட வியாபாரம் செய்ய அவர் உங்களுக்கு பணத்தை தந்து இந்த பொருளை வாங்கித்தார்க்கு கூறுகிறார் மேலும் பெரியார்களே சகோதரர்களே அவர் நேரடியாக ஈடுபட்டிருந்த யார் யாருக்கு அவருக்கு ஒரு பை மில்லியன் நான் தாரு நீங்க ஒரு மாசத்துல இந்த முறை இயலாது இருந்து கொண்டு வருமோ அந்த கடன் வச்சி ஆனா நீங்க பிசினஸ் செய்யலாம் எனக்கு சரியாக முறையும் இருக்குது உங்களுக்கு அந்த பொருளை கிளியர் பண்ண டியூட்டி கட்ட பணம் இல்லையா நீங்க இந்த பொரு படி கொடுக்கலாம் அதற்குரிய தொகையை வாங்கிக் கொள்ளலாம் ஒரு ஒரு மாதம் கழித்து எங்க வாங்கின அந்த பொருளை அவருடன் அவர் இன்னொரு விற்கலாம் இது முறை மேதரங்களாட்டு இப்ப அவருக்கு அவசரமாக பணம் தேவை ஒரு லட்சத்துடைய செக் ஒரு ஆட்ச போய் சொல்றாரு நீங்களுக்கு தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் செக் எடுத்துக்கோங்க அடுத்த மாதம் இது பாஸ் ஆகிடும் இதுவும் மேலாம் பெரியாக்களே அன்பிருக்கு அன்பாங்கல்ல நடத்துறாங்க அதுல புக் பண்ணதோடு அவர் வாராரு வந்துருச்சு அந்த பண்ணுங்க ஏ அதற்கு எக்ரி ஆகிட்டு அந்த கம்பெனியில அவர் சேர்த்து அந்த கமிஷன் அவங்க அதற்கு பாவத்திற்கு உதவி செய்வதும் பாவம் அதாவது விரோதமான பாவமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க மீதான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே அதனால வியாபாரமாக இருக்கலாம் அல்லது உத்தியோகமாக இருக்கலாம் உத்தியோகங்களையும் ஓரளவு அடிக்கணும் அரசாங்க சில நிறுவனங்களில் செலவையில் இருக்கும் ஆனா இவர் அங்க வந்து வெற்றிட்டு அவர் என்ன செய்வார் அவர் அவருடைய வேலைக்கு போவார் வெளியில பண்ணிட்டு வருவார் எனவே அவர் கொடுக்கப்பட்ட வைகன் வாகனத்தை வைகோ கூட்டி வந்து போறது அவர் சொப்பிங் போறது இது ஒன்றுக்கும் அனுமதி இல்லை உங்களுக்கு அந்த நிறுவனத்துடைய வேலைக்கு சாமித்த அங்க வேலை நூற்றுக்கு நூறு ஹலால் இல்லாக்கிய ஒரு சின்ன வித்தியாசம் எண்பது வீதம் எழுபது வீதம் தொண்ணூறு வீதம் தான் ஹலாலாக ஆகும் மனிதார ஒதுக்கொடுக்கக்கூடிய அகரத்மாரோ உலகத்துக்கு முழுமையாக இருக்கணும் அவருக்கு நடிக்கொண்டு வச்சுக்கொண்டு அவருக்கு மொபைல் வந்து அதுல பதினைந்து நிமிஷம் அவர் ஆன்சர் பண்றாரு அது முடியாது நிமிஷம் கொடுக்கணும் எ அறியாமல் எங்களுடைய பொதுச்சல் வாங்கல் எங்களை வியாபாரத்துல எங்கள விவசாயத்துல எங்களை உத்தியோகங்கள்ல எங்கள சொல்ல இந்த மாதிரி நடந்து கொண்டிருப்பதின் மூலமாக வருமான அந்த சகோதரர்களே அதனால அவங்க செய்யறாங்க அவங்களோட இந்த நாட்ட நாங்க கொஞ்சம் பேர் கண்டு இருக்கிறோம் நாங்க சரியா செஞ்சு செய்யலா மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒரு பெரிய ஒரு பொருள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒருமணியான ஒரு வாகனத்திற்கு தேவையான ஏதாவது ஒன்று இப்ப அவர் வந்து சொல்றாரு அந்த பொருள் ஒன்னரை லட்சம் ஒண்ணே முக்கால் லட்சம் போட்டு ஒன்னா ஒன்னு பில் போடணும் ஒன்னே முக்கத்து அவங்க செய்யறாங்க நாங்க செய்ய அம்மாவுக்கு முன்னால இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி அம்மாவுக்கு முன்னால தப்பேடா இஸ்லாமம் இப்ப நீங்க சும்மா இருக்கிறீங்க தியாகம் இந்த தியாகத்திற்கு கூலி கிடைச்சது உங்களோட காலம் நேரம் வியாபாரம் ஒதுக்கிட்டு வந்திருக்கிறீங்களே நிச்சயமாக இந்த தியாகத்திற்கு கூலி அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சம்பாதிப்பதில் மிகப்பெரிய சவால்கள் பரவாயில்லை நாங்கள் நினைக்கணும் தான் என்னுடைய கை இருக்கும் இதுல தான் என்னுடைய பறக்கல் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து கதைக்காரன் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தேவை அல்லா என்னுடைய அவரை அபூர்த்தி செய்து தருவான் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் உருவாக்கவும் அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன் நான் இதை சொல்லிட்டு வாரேன் என்றால் உணவு கொஞ்சம் கலந்ததனால நல்ல வேலைகளை செய்ய முடியாமல் பாபங்களின் பக்கம் விரைந்து சேர்க்கிறார்கள் மட்டுமல்ல சில பெரியவர்கள் கூட அப்ப எந்தெந்த முறையில தொழில் வியாபாரம் எங்களை உத்தியோகங்கள் அறாம் கலந்தது என்பதில இன்னும் ஒன்று இருக்கிறது நம்முடைய உணவுடன் சம்பந்தப்படக்கூடியவர்கள் நபியுடைய ஒரு ஹதீச சொன்னா அது இன்னும் தெளிவாக இருக்கும் நபியை வருது யாராவது ஒருவர் சொல்லி வீட்டுக்குள்ள வரணும் அல்லாஹுடைய பெயரை சொல்லி கொண்டு வரணும் சாப்பிடம் கொண்டு சொல்லி சாப்பிடணும் நபி சொன்னார்கள் ஒருவர் வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஓத வேண்டிய நண்பர்களை பார்த்து கூறுகின்ற வீட்டுல நீங்க இரவு சாப்பாட்டிலையும் தந்து கொள்ளலாம் இவர்களுடைய வீட்டில் இரவு தங்கியும் கொள்ளலாம் உள்ளுக்கு வரும் ஓத வேண்டிய துவாப அதனால் அவருடைய வீட்டில் நீங்க தங்கலாம் தெளிவாக வருது அவரை பார்த்துக் கொண்டே இருக்கிறாங்க கடைசி வரும் பொழுது நம்பியவர்கள் சிரித்து விட்டாங்க கேட்டாங்க யாரும் சூழலாது நினைக்கிறேன் இப்ப கடைசி நேரத்தில் உங்களோட சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டதுதான் நீங்க கடைசியில அந்த விளா எவ்வளவும் வாசகோ என்று சொன்னீங்க தானே இந்த நேரத்தில் சாப்பிட்டதை வார்த்தியாக எடுத்துவிட்டு ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து நான் திரும்பிக்கின்றேன் நிறையோ அந்த உணவில் இதை விட இன்னும் ஒரு படி மேல் சேரி அதில் வருது கணவனும் மனைவியும் விழுந்து கூட கூடிய நேரத்தில் மனைவி ஓத வேண்டியது அன் கணவன் ஓத வேண்டியது கணவன் அந்த துவாவை ஓதாமல் நூற்றுக்கு நூறு அந்த சொன்னார்கள் ஈடுபடுவதாக இருக்கிறார் நாம் எதை சொல்ல மாறோம் என்றால் நாங்கள் நூற்றுக்கு நூறு ஹடாலா சம்பாதித்திருப்போம் ஆனால் அந்த உணவு எங்களை வயிற்றுக்குள்ள போல சில படிகளில் அதுதாப நம்பாதவர்கள் வர்கள் சொல்லாதோ நபுளுக்கு கட்டுமையான பசி கள்ள கட்டி கொண்டு கந்த தோண்டி கொண்டு இருக்கிறாங்க நபியுடைய காதலை வந்து சொன்னாங்க யாரும் சோழா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒன்று நாங்கள் அறுத்து வைத்து இருக்கிறோம் நீங்களும் ரெண்டு மூணு பேரும் மட்டும் வாங்க கொஞ்சம் மாபோ ஒரு ரெண்டு நம்பியவர்கள் சொல்லி அனுப்பி நாங்க சொல்லுங்க அந்த ஆறு சமைக்கிற சக்தியை ரொட்டி அவசரமா சூட வேணாம் நபியவர்களே அந்த சக்திக்கு பக்கத்துல நின்று அந்த மூடியை புல்லா சுரக்காமல் அதுல கொஞ்சம் சுரந்து பத்து பத்து பேரா சகாபாக்களை வர கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இது அதை புகாரில பல இடங்கள்ல வருது ஆயுதம் மேற்பட்டவர்கள் கூட நல்லவர் ஆரோக்கிய முடியும் அதனால் எங்களுடைய உணவை தயாரிக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் பலத்த ஏற்படும் கோபித்துக் கொள்ள வேணாம் நான் எதை சொல்ல வரேன் என்றால் நீங்க வேலைக்கு வச்சிருக்கிறவங்க முந்தி மாதிரி கலைகள் இருக்குது வேலை லேசைக்காகவே அடிக்கடி வெளியில சாப்பிடுகிறார்கள் யாரும் தவறான நினைக்கா நீங்க இந்த வெளி முனமும் எங்களுடைய அமல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அமல்லை வேலை செய்கிறவர்களோட அவர்கள் சொல்லி அவர்களுடைய பற்றியுடைய தொழுகையை தொழுது ஐஷாவுடைய தொழுகையை தொழுது அதுல பங்கு கொள்கிறார்கள் என்றார் புதிய அரச கயிற்கறக்கத்து அதோடு இன்னும் ஒரு விடயம் நிறைய வீட்டில பெண்கள் வேலை செய்கிறார்கள் ஒன்று ஸ்ரீனின் வேலை தாராளம் செய்யலாம் மாட்டு மத பெண்களும் இருப்பார்கள் ஆண்களும் இருப்பார்கள் ஆனா நாங்கள் சமைக்கிற அந்த வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டைகளை பெண்களே தான் நல்லது மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும் அதவர்களுக்கு நாங்கள் எல்லா பொறுப்பை கொடுத்து விட்டோம் என்றால் அதில் உள்ள கைவுகள்ல பதக்கத்தைகள்ல நிச்சயமாக ஒரே குறைப்பட்டுவிடும் நாங்கள் சாதாரணமாக பார்க்கலாமே அவர்கள் சாதாரணமான மக்கள் அவர்களே அவர்களுடைய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் பொருட்களை கொண்டு போய் அவர்கள் மத்தியில் தங்கி சமைக்கிறார்கள் அந்த சாப்பாடு ஏன் தேசிய அந்த சாப்பாடு ஏன் ருசியா இருக்கிறது மாஷா அல்லா தகச்சு சொல்லுது அமல்களை செஞ்சு அறிவாசத்துகளை செஞ்சு தாயினுடைய அல்காக்கள் இருந்து அமல்கள் செய்வதன் மூலமாக அவர்கள் அந்த தயாரித்த உணவுல நிச்சயமாக பறக்கிறது பெண்கள் எங்களை மகள்மார் அதை மறந்து பேசுறாங்க சம்பாத்தியத்தில் எங்கேயாவது உணவை தயாரிக்கிற இடத்தில் எங்காவது முரணிப்பாக உற்சாகமாக ஈடுபடுவார்கள் அந்த அடிப்படையில் வாங்குவதற்கு எல்லாம்